வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாளில் நியூ ஆம்ஸ்டர்டாம் என அழைக்கப்பட்ட நியூயார்க் நகரம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக பொறுப்பேற்று கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கலிபோர்னியாவில் தங்கம் தேடுவதற்காக சீனாவைச் சேர்ந்த குடியேற்றக்காரர்கள் கப்பலில் சான் பிரான்சிஸ்கோ வந்திறங்கினார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் தலைநகரை சிட்னிக்கும் மெல்போர்ன் நகருக்கும் இடையில் கேன்பராவில் அமைப்பதென முதலமைச்சர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் எனப்படும் உலகின் மிகப்பெரிய ரயில் நிலையம் நியூயார்க் நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டப்ளினில் பிரிட்டன் தூதரகம் தேசியவாதிகளால் தாக்கி அழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிரியாவின் ஹமா நகரில் அந்நாட்டு அரசு மேற்கொண்ட தாக்குதல்களில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் முந்நூறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரான் தனது ஓமித் ஓஎம்ஐஎடட் ஓமிட் என்கின்ற முதலாவது செயற்கைக்கோளினை ஷஃபீர் இரண்டு என்ற ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது அவ்வகையில் சொந்த செயற்கைக்கோளினை தனது சொந்த ராக்கெட் மூலம் சொந்த மண்ணில் செலுத்திய நாடுகள் வரிசையில் சோவியத் யூனியன் அமெரிக்கா பிரான்ஸ் ஜப்பான் சீனா இங்கிலாந்து இந்தியா இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் வரிசையில் ஈரான் ஒன்பதாவது இடம் பிடித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு ப வே நாயக்கர் அறிவியல் தமிழ் வளர்த்த தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு ஜேம்ஸ் ஜோய்ஸ் ஐரிஷ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குஷ்வந்த் சிங் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி வி வைரமுத்து ஈழத்து நாடகத்துறையின் முன்னோடி நடிகமணி ார் இவர் ஆயிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஷக்கீரா கொலம்பிய நாட்டின் பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உப்புல் தரங்க இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு பேட்ரன் ரசல் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வில்லியம் ஸ்டெயின் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலிஸ்லர் மேக்லின் ஆங்கில எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக சதுப்பு நில இன்று மேலும் முடக்குவாதம் விழிப்புணர்வு நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை